வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி சேவை நவம்பர் இருபத்தி ஒன்பது கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் விருதுநகரிலிருந்து பாலசரஸ்வதி மதுரவாயல் முதல் வேலூர் மாவட்டம் வாலாஜாபாத் வரை உள்ள தேசிய நெடுஞ்சாலையை முறையாக அமைக்கும் வரை ஐம்பது சுங்க கட்டணத்தை மட்டும் ஏன் வசூலிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது தீபாவளிக்கு பிறகு ஐரோப்பா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து திருப்பூர் பின்னல் ஆடை ஆர்டர்களுக்கான வர்த்தக விசாரணை அதிகரித்துள்ளது விருதுநகர் அருகே உள்ள நாராயணபுரத்தில் பாரத பண்பாட்டு அறக்கட்டளை சார்பில் ரூபாய் முப்பதாயிரம் கோடியில் பாரத மாதா கோயில் அமைக்கப்பட்டு வருகிறது நோய்வைப்பட்டுள்ள கோவில் யானை வேதநாயகியை பரிசோதனை செய்து தேவையான சிகிச்சை நடைமுறைகளை மேற்கொள்ள மாவட்ட அளவிலான குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை உட்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் முப்பதாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தகவல் தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷேவின் வருகையை எதிர்த்து போராட்டம் நடத்திய மதிமுக பொதுச் செயலாளர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் ஜனவரி மாதம் இந்தியா வரும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன் அந்நாட்டு வசமுள்ள மூன்று சிலைகளை இந்தியாவிடம் ஒப்படைக்கிறார் மகாத்மா காந்தியை கொலை செய்த நாதுராம் ஒரு தேச என்ற சித்தாந்தத்தை பாஜக கண்டிக்கிறது என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் மேற்கு வங்க மாநிலத்தில் இடைத்தேர்தல் நடந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் திரிணாமுல காங்கிரஸ் வெற்றி பெற்றது ரயில்வே வாரிய தேர்வுகளை கடந்த மூன்று ஆண்டுகளில் நாற்பத்தி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மாநில மொழிகளில் எழுதியிருப்பதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களிடையே உடல் வறட்சியை ஏற்படுத்தும் தாகத்தை தடுக்கும் விதமாக தினந்தோறும் இரண்டு முறை குடிநீர் இடைவெளி விடப்பட வேண்டும் என்று கோவா அரசு உத்தரவிட்டுள்ளது பாரத் பெட்ரோலியம் ஏர் இந்தியா உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களை மத்திய அரசு தனியாருக்கு விற்பதை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற நாடாளுமன்ற வளாகத்தில் கண்டன போராட்டம் நடத்தினர் மேற்கு வங்கத்தில் காய்கறி கடைக்குள் புகுந்த கொள்ளையர்கள் பணத்தை திருடாமல் வெங்காயத்தை திருடிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியையும் வியப்பையும் ஏற்படுத்தியுள்ளது நேபாளில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் பதினெட்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்ததோடு பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றனர் ஈராக்கில் அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் ஈரானின் துணை தூதரகம் ஒன்றை தீயிட்டு எரித்துள்ளனர் உலகின் மிகச்சிறந்த விமான சேவை நிறுவனங்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது ஆறாவது முறையாக ஏர் நியூசிலாந்து இந்த பட்டியலில் முதலிடத்தை தக்க வைத்துள்ளது சீனாவில் சுரங்கப்பாதைக்கு மேலே இருந்த மண்குவியல் திடீரென சரிந்து விழுந்ததில் நாலு பேர் உடல் மீட்கப்பட்ட நிலையில் எட்டு தொழிலாளர்கள் சுரங்கத்தில் சிக்கியுள்ளனர் குடியேற்ற மோசடிகளை கண்டுபிடிக்க வைத்த பொறியில் அதிக இந்தியர்கள் கைதாகியுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிக்கின்றன முக்கே அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு ரூபாய் பத்து லட்சம் கோடியை தாண்டியது ஏர் இந்தியாவை வாங்குபவர் அதற்குள்ள ரூபாய் எழுபத்தி ஏழாயிரம் கோடி கடனில் ரூபாய் முப்பதாயிரம் கோடி கடனுக்கு மற்றும் பொறுப்பேற்றுக் கொண்டால் போதும் என்ற சலுகையை வழங்க மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது மேற்கிந்திய தீவுகள் அணியின் முன்னணி துடுப்பாட்ட வீரரான கிறிஸ் கெயில் கிரிக்கெட்டிலிருந்து சிறிது காலம் விலகியிருப்பதாக தெரிவித்துள்ளார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவை நிறைவு பெறுகின்றது நன்றி வணக்கம்